அவர்கள் அறிவிக்கின்ற அன்பு மகனே உன் குடும்பத்தாரிடம் உன் வீட்டில் இருப்போருக்கும் அபிவிருத்தியாக இருக்கும் என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு ஒன்பது எட்டு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்